நமக்கெல்லாம் ஆசி வழங்கவும் ஜீவனும் ஈசனும் என்ற தலைப்பிலே நம்மிடையே உரையாற்றவும் வந்திருக்க கூடிய தவத்திர சுவாமி வேதானந்த அவர்களை பணிவோடு மேடைக்கு அழைக்கிறோம் சதா சிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மாரச்சாரியே குருபரம் புதிஸுமாலயோங்க கேஷவம் பாதராயணம் சூத்திராஷிய வந்தே பகவந்தோ புனப்பு புன்கணி நிர்தரும நமாமியம்ேவம் சிரம் கோி வாம் பங்கும் லயதே கிரிம் ய்கிருபா தமம் வந்தே பரமானம் பமானந்த மாதவயருடை அருளாழியானே எங்கு மாம்பமென்பால் கவருடை புவனமெல்லாம் கற்பிதம் என்ற ரிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவமானேன் அவருடை பதுமபாதம் அணுதினம் பணிகின்றேனே என்னுடை மனது புத்தி இந்திரிய சரீரமெல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன்யமேயாக்கி என்னுடை நீயும் நானும் ஏகவன் செய்ய என்னுடை குருவாய்த்தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மையனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவி உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி திருவடி போற்றி போற்றி ஹரியோம் மரியாதைக்கும் வழிபாட்டிற்கும் உரிய தவத்திரு மையப்ப ஞான தேசிய சுவாமிகள் அவர்களே தவத்திரு சண்மார்க தேசியர் ஊரடிகளார் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கைவல்ய நவநீத இரண்டாவது மாநாட்டு இதிலே கலந்து கொள்வதில் அதுவும் நம்முடைய தாய் கோவிலூர் மடாலயத்தில் கலந்து கொள்வதில் மிக பெருமிதம் கொள்கிறோம் இந்த கைவல்ய நவநீத மாநாட்டிற்கு தாண்டவராய சுவாமிகள் தான் வருவார்கள் என்று நினைத்தோம் ஆனால் இங்கே வள்ளலார் வந்திருக்கிறார் இங்கே கம்பர் வந்திருக்கிறார் இன்னும் திருவள்ளுவர் கூட வரப்போகிறார் என்று நினைக்கிறோம் ஆக அஷ்டாவைக்கரர் வந்துவிட்டார் எத்தனையோ மகான்கள் இந்த ஞான எழுச்சி நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக எழுந்தர்கள் இருக்கிறார்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஜீனும் ஈஸ்வரனும் ஆக ஜீவனும் ஈஸ்வரனும் என்பது கைவல்ய நவநீதத்திலிருந்தே நாம் எல்லாம் படித்த நூலை மீண்டும் அசை போடுவதற்காக மனநம் செய்வதற்காக இங்கே நாம் தயாராக இருக்கிறோம் தானே இல்லையா நான் தொட்டு தொட்டு கொடுக்குறேன் நீங்கள் அது மீதியெல்லாம் நீங்கள் முடிச்சுக்கணும் அவ்வளோதான் கைவல்ய நவனீதம் எல்லோரும் தரோவாக படிச்சிருப்பீங்க முழுவதுமாக பாராயணம் செய்திருப்பீர்கள் கற்றறிந்திருப்பீர்கள் உபதேசமே கைவல்யன் அவனீத உபதேசமே உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே ஜீவனுக்காக உபதேசம் இந்த ஜீவன் ஈஸ்வரன் ஜீவன் என்பவர் யாரு இன்டிவிஜுவாலிட்டி ஈஸ்வரன் என்பவர் யாரு டோட்டாலிட்டி ஜீவனுக்கு கைவல்யம் கொடுக்கிற பெயர் என்ன தெரியுமா காரிய உபாதி ஜீவன் அப்ப ஈஸ்வரனுக்கு என்ன பெயர் கொடுக்கறாங்க ஆமா இப்ப இப்படிதான் இருக்கணும் கேள்வி பதில் கேள்வி பதிலாக போயிரும் அப்ப ஜீவனை இன்னொரு பெயரால சொல்லுது இண்டிவிஜுவாலிட்டி என்பதற்கு சமஸ்கிருதத்துல வியஷ்டி ஈஸ்வரனுக்கு என்ன பெயர் சொல்லுது சமஷ்டி அப்படின்னு சொல்லுது வியஷ்டிக்கு ஒரு ஒரு உபமானம் கொடுக்கறாங்க என்ன கொடுக்கறாங்க மரம் அப்படின்னா வியஷ்டி தனித்த ஒரு மரம் சமஷ்டினா என்ன பெயர் கொடுக்கறாங்க வனம் கொஞ்சம் சத்தமா சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் அவ்வளோதான் கேள்வியை வாத்தியார் கேள்வியை நினைச்சுக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் மைக் இல்லை எனக்கு மைக் இருக்கு அவ்வளவுதான் அப்புறம் மூன்று சரீரங்களுக்கு அபிமானி மூன்று அவஸ்தைகள் மூன்று அபிமானிகள் அவஸ்தா திரயம் சரீரத்யம் வைத்து காட்டுகிறார்கள் அப்ப ஜீவனுக்கு அபிமானிகள் மூன்று அபிமானி மூன்று சரீரங்களுக்கு அபிமானிகளாக எதை சொல்லுகிறார்கள் ஸ்தூல சரீர அபிமானி விசுவன் சூக்மசரீர அபிமானி தைஜசன் காரணசரீர அபிமானி பிராக்யன் அதே போல ஈஸ்வரனுக்கு மூன்று சரீர அபிமானிகள் சொல்றாங்க என்னது தூளசரீர அபிமானி விராட் புருஷன் சூக்மசரீர அபிமானி இரண்ய கர்ப்பன் காரணசரீர அபிமானி அந்தியாமி அப்ப இந்த ஜீவனுக்கு உபாதி எதனால அவன் ஜீவன் அவித்யா உபாதியினாலே ஜீவன் ஈஸ்வரன் எதனாலே எந்த உபாதியினாலே ஈஸ்வரன் ஆனான் மாயினாலே மாயை என்ற உபாதியினாலே ஈஸ்வரன் ஆனான் அப்புறம் ஈஸ்வரனுக்கு சில குவாலிபிகேஷன்ஸ் சொல்றாங்க சில குணங்களையும் சொல்றாங்க தத்துவ பேரீசன்ற பேரை சொல்றார் கான் தாண்டவராய சுவாமிகள் இன்னொன்னு சொல்றாரு ஈசன் உட்பார்வையாலே முதுமூல சுபாவம் விட்டு முக்குணம் வியத்தமாமே ஈஸ்வரன் மனதினால் எண்ணினான் இந்த உலகம் தோன்றியது தொடங்குறப்ப இப்படி சொல்றார் கைவல்லவனிடம் முடிக்கிறப்ப எப்படி சொல்றார் மனத்தினால் எண்ணித்தானே வந்தது உலகம் எல்லாம் ஆனா தொடங்குறப்ப தத்துவ பேர் ஈசன் உட்பார் முதுமூல சுபாவம் விட்டு முக்குணம் வியத்தமாமே தொடங்குறப்ப டோட்டாலிட்டில தொடங்கி முடிக்கிறப்ப இண்டிவிஜுவாலிட்டியில முடிச்சிடுறார் அப்புறம் ஈஸ்வரனுடைய சிறப்பு என்ன வள்ளுவர் இடத்துல கேட்டா கோழி பொறியில் குணமிலவே என் தாளை வணங்கா தலை அப்படின்னு சொல்றார் எட்டு குணங்கள் அது விளக்கம் இங்க ஈஸ்வரன் எக் குணங்களும் பற்றாதோன் நிமித்த காரணன் அப்படின்னு சொல்றது தாண்டவராய சுவாமிகள் என்ன சொல்ற எக் குணங்களும் பற்றாதோன் நிமித்த காரணம் ஈசன் அப்புறம் அவஸ்தைகள்ல ஜீவனுக்கு வெளிப்பு நிலை ஜாக்கிரத ஈஸ்வரனுக்கு சிருஷ்டி அப்படின்னு சொன்னாங்க ஜீவனுக்கு சொப்பன அவஸ்தை ஈஸ்வரனுக்கு திதி காத்தல் தொழில் ஜீவனுக்கு சுளுத்தி அவஸ்தை ஈஸ்வரனுக்கு சம்ஹாரம் அல்லது லயம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கப்புறம் தாக்கும் தூள தனுவும் போகமும் உண்டாகும் பஞ்சீகரணங்கள் செய்தான் தானே இந்த பஞ்சபூதங்கள் அதிலும் குறிப்பாக தூள பஞ்சபூதங்கள் உருவாவதற்கு ஈஸ்வரன் தான் காரணமாக இருந்தான்னு சொல்லுது இன்னொரு இடத்துல சொல்றாரு ஈஸ்வரனை பற்றி தான்நிகர் தனக்காம் ஈசன் தனையும் அப்படின்னு சொல்றார் வள்ளுவர் கூட சொல்றார் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் இங்கே தானிகர் தனக்காம் ஈசன் ஈஸ்வரனை வேற யாரோடும் ஒப்பிட முடியாது ஆனா இந்த தாண்டவராயசாமிகள் அடிக்கடி ஈஸ்வரனை யாரோட ஒப்பிடுறாரு தெரியுமா குரு ஞானிகளோடையும் குருவோடையும் ஒப்பிடுறார் தன்னுடைய குருவோடையும் முற்றும் உணர்ந்த ஞானிகளோடையும் ஒப்பிடுறார் அதான் தான் நிகர் தனக்காம் ஈசன் தனையும் தங்களை தாம் கண்ட ஞானிகள் தமையும் அன்றி அப்படின்னு எல்லா இடத்திலையும் இரண்டு பேரையும் ஒப்பிட்டே போறார் அதாவது அவருக்கு நிகர் யாருமில்லு சொல்லிக்கிட்டே இவர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஞானிகளை ஒப்பிட்டுகிட்டேதான் இருக்கிறார் அடுத்து ஈஸ்வரனுக்கு ஆவரண இருள் மறைப்பு கிடையாது அது தங்களை உணர்ந்த ஞானிகளுக்கும் ஆவரண இருள் மறைப்பு கிடையாது இன்னொரு இடத்துல சொல்றாரு பூஜ்ய ஈசன் அப்படின்னு சொல்றாரு ஈஸ்வரன் அனைவராலும் பூஜிக்க தகுந்தவன் ஆனா அப்படி சொல்லிட்டு பூஜ்ய ஈசன் ஜீவன் புகழ் பதம் இரண்டினுக்கும் வாட்சிய இப்ப நாம ஜீவன் ஈஸ்வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறதே எந்த அர்த்தத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சுவாமி பெருவழி சொன்னாங்க தத்துவமசி இல்லாட்னா என்ன கிடையாது வேதாந்தமே கிடையாது தத்துவமசி ஜீவ பிரம்ம ஐக்கியம் காட்டக்கூடிய உபதேச மகா தத்துவமசி அந்த இடத்துல நாம ஜீவன் ஈஸ்வரன் ரெண்டா பிரிச்சு பாக்குறதே இந்த உபதேசத்துல எதனால்தான் வேண்டும் அவர்களே வாட்சியார்த்தம் சந்ததம் வேதம் மாவார் தமக்கு ஐக்கியம் கூடாதே பொதுவா வேதாந்திகளை எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க என்னன்னா இவர்கள் உருவ வழிபாட்டிற்கு எதிரானவர்கள் கடவுளை இல்லை என்று சொல்லுபவர்கள் அப்படியெல்லாம் சொல்லல தாண்டவராய சுவாமிகள் சொல்லியிருக்கிறார் அந்த வாட்சியார்த்தத்துல ஜீவன் ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவர்கள் ஐக்கியம் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னும் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாரு ஆனா அதை தொடர்ந்து வரக்கூடிய லட்சியார்த்தம் என்ன சொல்லுது தத்துவ எப்படி பொருள் எடுக்கணும்னு சொல்றாரு அதற்கு சச்சித்த ஆனந்தம் கூடஸ்த ஆத்மாவும் பிரம்மமமும் ஒன்றே லட்சியார்த்தத்தில் தத் இஸ் ஈக்வல் டுவம் சொல்றார் அதற்கு ஒரு சுவயம் தேவதத்தன் என்ற ஓமானத்தை காட்டுகிறார் விரோதங்களை எல்லாம் விட்டுவிட்டால் விரோதங்கள் என்ன என்ன சமட்டி வியட்டி அது விரோதம் சரீரத் திரயங்கள் அது விரோதம் ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் எது விரோதம் சரீரத் திரயங்கள் விரோதம் அவஸ்தா திரையங்கள் விரோதம் அபிமான திரயங்கள் விரோதம் இதெல்லாம் நீக்கிவிட்டால் தொடர் இலக்கியம் எது நான் கேட்கற லிட்ரேச்சர் அல்ல இலக்கியம் இங்கே காட்டப்படக்கூடிய பொருள் எது பிரம்மம் பிரம்மத்துக்கு என்ன இலக்கணம் சச்சித் ஆனந்தம் சச்சிதானந்தம் என்ற பார்வையிலே இலக்கியத்திலே கூடஸ்த ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றே அதற்கு ஒரு அருமையான உருவகம் காட்டுகிறார் குட நீர் மேக நீர் மகா ஆகாயம் இந்த எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய ஆகாயம் ஒன்றே குடத்தினாலோ குடத்திற்கு உள்ளே உள்ள நீரினாலோ மேகத்தின் மேகத்திலே உள்ள நீரினாலோ மேகத்தை விட்டு எல்லா இடங்களிலும் பறந்து நீக்க நிறைந்திருக்கக்கூடிய அமா ஆகாயத்தினாலோ உபாதிகளாலோ எதை பிரிக்க முடியாது இந்த ஆகாயத்தை பிரிக்கவே முடியாது எப்பொழுதும் அது மகா இருக்கிறது அந்த வழியிலே ஆத்மாவும் பிரம்மும் ஒன்றே கூடஸ்த ஆத்மாவும் பிரம்மமும் சச்சிதானந்தம் என்ற இலக்கணத்திலே இரண்டும் ஒன்றே என்று சொல்லி அதற்கப்புறம் இந்த ஜீவனும் ஈஸ்வரனையும் சமன்படுத்தக்கூடிய இடம் எப்பொழுது அவித்யா என்ற உபாதி கெட்டுவிட்டதோ அப்பொழுது ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று அவர்கள் இரவரும் எப்படி ஒப்பாவார் என்ற சந்தேகம் தெளிதில் படலத்திலே கேள்வி எழுப்பப்படுகிறது என்ன சுவாமி இந்த ஜீவனும் ஈஸ்வரனும் எப்படி ஒப்பாவார்கள் ஒருத்தர் வந்து அந்த உலகத்தையே சிரட்டி திதி நாசங்கள் செய்கிறார் யாரு ஈஸ்வரன் முக்காலங்களையும் அறிகிறார் ஈஸ்வரன் சர்வக்ஞன் அப்ப ஜீவனுக்கோ அது ஒன்றும் கிடையாது அவன் மூன்று காலங்களை அறிய பிறர் மதிகளை அறிய எப்படி ஒன்று என்று சொல்லுகிறீர்கள் சொல்லும் பொழுது ஞானியும் ஈசனும் அறிவினால் பிரிவில்லை கெடுத்த மாயையின் குணங்களால் மேல் என்றும் கீழென்றும் பிரிவாமே அதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றாரு குடத்திலே நீர் இருக்கிறது தடாகத்திலே நீர் இருக்கிறது விளக்கிலே ஒளி இருக்கிறது நிலாத்திரியினுடைய ஒளி இருக்கிறது இந்த எல்லாத்திலுமே பார்த்தீங்கன்னா குடத்து நீரும் தடத்து நீரும் நீர் என்று பார்த்தால் இரண்டும் ஒன்றுதான் ஆனால் குடத்தி நீருடைய பலன் வீட்டிற்குள் மாத்திரம்தான் குடும்பத்திற்கு மாத்திரம் தடத்திலே அகன்ற தடாகத்திலே இருக்கக்கூடிய நீரினுடைய விளக்கிலே இருக்கக்கூடிய ஒளி ஒரு குடும்பத்திற்கு மாத்திரம் என்ற ஒளி ஊருக்கே ஒளி கொடுக்கும் ஆகவே இந்த வகையிலே இருவருக்கும் பேதம் உண்டு ஆனால் நீர் என்று பார்த்தால் ஒளி என்று பார்த்தால் பேதம் இல்லை என்று நிரூபணம் செய்கிறார் அதற்கடுத்து இந்த ஈஸ்வரனுக்கு அணிமாதி சித்திகள் உண்டு அணிமாதி சித்திகளை தன்னை நோக்கி தவம் செய்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை உண்டு ஈஸ்வரன் மாயையை வென்றவன் மாயையில் வல்லவன் மாயை அவனுக்கு அடங்கியது ஆனால் தரணியில் மானுடர்களுக்கு என்ன கிடையாது அணிமாதி சித்திகள் மாயையில் மாயை வெல்லக்கூடிய சக்தி கிடையாது ஆனால் அவர்கள் தவம் செய்தால் விரதங்கள் இருந்தால் நோக்கி வணங்கினால் அவர்களுக்கு அந்த சித்திகளை கொடுக்கிறான் இன்னொன்னு ஈஸ்வரனுக்கு என்ன கிடையாது பல தொழிலால் வரும் புண்ணிய பாவம் எல்லவருக்கும் அனுகிரகம் செய்யும் ஈசன் அடைந்தளனே ஈஸ்வரனுக்கு என்ன கிடையாதாம் பாவ இது எப்படி ஓர வஞ்சகமா இருக்கு நமக்கு என்ன உண்டாம் நமக்கு அக்கௌண்ட் உண்டு அந்த அக்கவுண்ட்ல லோன் அக்கௌண்ட்டும் உண்டு பிக்சட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டும் உண்டு ஆனால் ஈஸ்வரனுக்கு அது கிடையாது ஏன் அவன் மமதை அவனுக்கு கிடையாது அவனுக்கு அகந்தை கிடையாது எப்பொழுது ஒரு ஜீவாத்மாவும் மமதை அகந்தை இகந்ததினால் ஞானி அவன் ஈஸ்வரனோடு ஒப்பாகிறான் என்று தாண்டவராய சுவாமிகள் ஜீவன் ஈஸ்வரன் என்ற பேதங்களை விளக்கமாக சொல்கிறார் அடுத்து ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டி நேரம் ஆகுறது இதுவரைக்கும் வந்தவங்களுக்கு சமைச்சியை சமைக்கிருஷ்டி சிருஷ்டி என்ன ஜீவ சிருஷ்டி எப்படிப்பட்டது அகந்தை உள்ளது அபிமானம் உள்ளது கோபம் உள்ளது ஆசைகள் உள்ளது இதுக்கெல்லாம் ஈஸ்வரனை போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது ஈஸ்வர சிருஷ்டி எப்படிப்பட்டது ஜகந்தனி பொது எல்லாவருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய சிருஷ்டி யாருடையது ஈஸ்வரனுடையது சராச்சர பொருள் எல்லாம் ஈஸ்வர சிருஷ்டி உலகிலே இந்த ஆரம்ப பொருள் பேசிக் திங்ஸ் எது எல்லாமே யாருடைய படைப்பு இறைவனுடைய படைப்பு இந்த உலகில் எந்த ஒரு பொருளை நாம் செய்ய வேண்டும் ஆக்க வேண்டும் என்றாலும் மூலப்பொருள்கள் எல்லாம் யாருடையது ஈஸ்வரனுடையது நாமா மூலப்பொருளை எங்கிருந்தும் கொண்டு வர முடியாது இருக்கிற பொருளை என்ன பண்ணிக்கலாம் உருமாற்றம் செய்து கொள்ளலாம் மூலப் மூலப்பொருள் யாருடையது ஈஸ்வரனுடையது ஆனால் நம்ம ஜீவனுக்கு யாரு என்னென்ன பொருளாம் அகந்த இவனா கொண்டு வந்தது அபிமானம் இவனா கொண்டு வந்தது கோபம் இவனா கொண்டு வந்தது ஆசை இவனா கொண்டு வந்தது அப்ப இந்த ஜீவ என்ன பண்ணுமா இந்த தங்களை சிருஷ்டிக்கும் பிணியாகும் ஈஸ்வர சிருஷ்டி முத்தி சாதனம் ஆகும் கோபாதிகள் நீங்கிவிட்டால் பந்தமாம் கொடும் பிறவிகள் போய்விடும் ஆனா தாவராதிகள் இந்த உலகம் தாவராதிகள் நசித்திட்டால் ஒருவருக்கும் ஜனனங்கள் நசியாவாம் ஈஸ்வர சிருஷ்டி அழிந்தாலும் யாருக்கும் பிறவிகள் போவதில்லை போகணும்னா உலகத்தை போய் அழிக்க நம்முடைய நாம உருவாக்கிய ஜீவ சிருஷ்டியாகிய அகந்தை அபிமானம் கோபம் ஆசைகளை நீக்கினால் என்ன என்ன பிறவி பிணி போகும் அதற்கடுத்து பாசமோகங்கள் பசுக்களின் செயல் பசுக்கள்னா ஜீவாத்மாவை குறிக்கக்கூடியது பாசமோகங்கள் பசுபதி செயல் இல்லை அடுத்து அசு அச்சுவத்தம் என்றொரு மரம் என்று சொல்லி அந்த அருமையான குண்டகோப புனிஷத்து ஓமானம் மூலம் விளக்குகிறார் எந்த ஒரு பறவை அந்த மரக்கணியை நன்று நன்று என்று அது ஜீவாத்மா எந்த ஒரு பறவை அந்த மரக்கணியை தின்னதை இல்லையோ வெறுமனே இது தின்பதை பார்த்து கொண்டிருக்கிறதோ அது என்னது ஈஸ்வரன் என்று சொல்லுகிறது அடுத்து அரு பகையலாம் ஜீவன் செயல் எந்த அருபகை காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாஸ்டர்யம் என்ற அரு பகைகள் எல்லாம் யாருடைய உற்பத்தி ஜீவனுடைய உற்பத்தி இதை அறியாத மூடர்கள் அதோகதி அடைவார்கள் என்று சொல்லுகிறார் அடுத்ததாக ஈஸ்வரன் சில தண்டனைகளை கொடுக்கிறாரே ஏன் கேள்வி எழுப்ப ஜீவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கிறாரே சிலரை வாழ்விக்கிறார் சிலரை குளிர்விக்கிறார் சிலரை கோபிக்கிறார் துட்டரை காய்கிறார் அப்ப அதெல்லாம் அப்படி இல்லை இந்த கர்ம வயப்பட்ட ஜீவனை நல்வழிப்படுத்துவதற்காக அவர் கொடுக்கக்கூடிய தண்டனை கருணை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு தாயானவள் குழந்தை மண்ணுக்கு போய் மண்ணை சாப்பிடும் குழந்தை அடித்து இழுத்து வருவதைப் போல அந்த தண்டனை அந்த குழந்தையை நல்ல வழிக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் இருக்குமே தவிர ஒருபொழுதும் ஈஸ்வரன் ஜீவர்களை தண்டிப்பதில்லை என்று சொல்லி கலைகள் நல்வழி வரச் தண்டம் கருணை என்ற அறிவாயே என்று சொல்லுகிறார் அதுபோல ஈசன் அடைந்தவருக்கு அருள் செய்வான் அகன்றவருக்கு அருள் செய்யான் அது கிளியரா இருக்குது அப்ப அத நாம அவனை பற்றி வேண்டும் எதுபோல கற்பக அடைந்தவர் வறுமையை நீக்கும் கணல் அடைந்தவர் சீதத்தை நீக்கும் புனல் அடைந்தவர் தாகத்தை நீக்கும் அதுபோல ஈஸ்வரனும் அவனை அடைந்தவர்களுக்கு அருள் செய்வான் அகன்றவருக்கு அருள் செய்ய மாட்டான் ஒரு அருமையான கீதையினுடைய மொத்த விளக்கத்தை ஒரு வரியில கொடுத்தார் ஆன புண்ணியம் ஈசுரார்ப்பணம் செய்ய அசுசி போம் சுசியாகும் ஒரு ஜீவன் செய்ய வேண்டியது கர்ம வயப்பட்டிருக்கிறான் கர்மத்தின் பிரகாரம் கர்மங்களில் ஈடுபட அப்பொழுது அனைத்தும் ஈஸ்வர அர்ப்பணமாக செய்ய வேண்டும் அப்படி செய்தார் அவனுடைய மனதிலே இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கும் சித்த சுத்தி பெறுவான் அவன் இந்த ஆத்ம விசாரத்திற்கு தகுதி உடையவன் ஆகிறான் அடுத்ததாக ஜீவர்களை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப புலம்பி சொல்றார் அனாதியாம் ஜீவர் அப்புறம் சொல்றாரு குணம் ராசதம் அவித்தை தேசரும் அவித்தை தோறும் சிற்சாயை ஜீவகோடி ஜீவர்கள் ஒன்னு இல்லையா ஜீவ கோடி எண்ணிலடங்காத ஜீவர்கள் அழுக்கோடு பற்றும் ஜீவர் சொல்லிட்டார் ஜீவன்னாலே அவனுக்கு என்ன இருக்குது அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் அப்புறம் ஜீவர்கள் இந்த பூமொழி உயிர்கள் இந்த பூலோகத்திலே மலிந்திருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாருக்கும் என்னன்னு பேரு ஜீவனுக்கு உயிர்கள் உயிர்கள் சொல்லும் பயன்படுத்துறார் அடுத்து ஊனிடை உயிர்கள் ரொம்ப பரிதாபப்படுறார் இந்த இந்த மாமிச பிண்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்ட உயிர்கள் ஊனிடைய உயிர்கள் உள்ளத்து குருடாம் வண்ணம் அவருடைய உணர்வு என்ற விழியை குருடாக்கி இருக்கிறது ஆவரணம் அடுத்து தூளமே மறுவும் ஜீவன் அப்புறம் ஜீவனுக்கு ஏழு அவஸ்தைகள் கூறப்பட்டிருக்கிறது அஞ்ஞானம் ஆவரணம் விட்சேபம் பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானம் தடல் கடல் குளிர்மையாத ஒரு ஐயா சொன்னார் தூய தமிழ்ல கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னார் இப்ப இன்னைக்கு முறையா முறை முறைப்பாடும் வச்சிருக்கிறாங்க தாண்டவராய சுவாமிகள் பயன்படுத்தாத தூய தமிழ் சொல்லே கிடையாது மூடல் இந்த பாட்டில் குறிப்பாக ஏழு அவஸ்தைகள் சொல்ற பாட்டுல சமஸ்கிருத பதமும் பயன்படுத்தி தூய தமிழ் பதமும் பயன்படுத்துறார் அது அவருடைய மிகச்சிறந்த பெருமையை காட்டுகிறது நம்ம எப்படியாவது படிக்க வைக்கிறோம்ன்றதை காட்டுறது மூடல் முளைத்தல் காணாத ஞானம் கண்ட ஞானம் துக்கம் போதல் குளிர்மையாதல் என்று சொல்லுகிறார் ஜீவபேதம் கழிவதே துக்கம் போதல் எப்பொழுது நம்முடைய வேதாந்தத்தினுடைய நோக்கம் என்ன அத்தியந்த துக்க பரமானந்த சுகப் பிராப்தி துக்கம் போகும் ஜீவ போதம் துக்கம் போகும் அதற்கப்புறம் ஜீவன்ற வார்த்தைய தாண்டவராய சுவாமிகள் ஒரு குறிப்பிட்ட உபதேசத்துக்கு பின்னாடி தத்துவ விளக்கப்படலத்துல ஜீவன் முக்தர் ஜீவன் முக்தர் ஜீவன் முக்தர்னு அவருக்கு எவ்வளவு ஆனந்தமோ தெரில ஜீன்முக்தர் ஞானமார் ஜீவன் முக்தர் தீர்ந்த நிலைவிடார் ஜீவன் முக்தர் உள்ளத்து வகையான் ஜீவன் முக்தர் சாட்சி நடுவான ஜீவன் இன்னொருபடி மேல போய் ஜீவன் முக்தரை சேவித்தோர் சிவன் அயன் நெடுமாலான மூவரும் மகிழ நோன்பு முழுவதும் செய்து ஜென்ம பாவனம் ஆனார் என்று பல மறை உன்னால உன்னுடைய ஜீவத்தன்மையை நீக்க முடிகிறேனா ஜீவன் முக்த ஞானி ஒருவரை சென்று வணங்கினால் நெடுமாலான மூவரும் மகிழ நோன்பு முழுவதும் ஆனார் ஆகவே குரு பரம்பரையில வரக்கூடிய மகாத்மாக்களை எல்லாம் வழிபடுகிறோம் என்றால் நமக்கும் இப்படி ஜென்ம கிடைக்காதா நாமும் இந்த பிறவி துன்பத்திலிருந்து விடுபட மாட்டோமா என்ற இயக்கம்தான் இந்த அளவிலே ாய சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கி அவர்கள் நிறைவு செய்கிறோம் ஈசனும் பற்றிய குறிப்புகளை சுவாமி அவர்கள் சிறப்புரையாக ஆற்றியமை எங்கள் சிந்தனைக்கு விருந்தாக அமைந்துள்ளது என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக சிறப்புரை ஆற்ற கம்பனில் அத்வைதம் கம்பன் கழகம் செயலர் காரைக்குடி கம்பன் அடிசுடி பல பழனியப்பன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் அழும் தோறும் அணைக்கும் அன்னை அறிவிலாது ஓடி ஓடி விழும் தொரும் எடுக்கும் அப்பன் விளையாடும் போது தோழன் தொழும் தொரும் காக்கும் தெய்வம் சொந்தவாய் எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை இப்படி உதாவும் என் குருநாதன் வாழி வாழி